வணக்கம் நண்பர்களே நற்றினை நேரிப்பாற்ற கதை சொல்லும் நேதி பகுதி நூற்றி பத்தொன்பதை வழங்குவது சென்னை அரவிந்த் வாழ்மோட்டால் தாக்கப்பட்ட ஹேரி எப்படியோ தன்னோட மந்திரக்குள் தானே ஏதோ மந்திரம் செஞ்ச மாதிரி ஏதோ செஞ்சு தப்பிச்சு வந்துட்டான் கீழே டமால்னு இடத்துல வந்து விழுந்திருக்கான் அங்க ஹேக்ரி பக்கத்துல விழுந்திருக்காரு ஹேரி எவ்வளவு தட்டியும் எந்திக்கும் அடிக்கிறார் யாரங்க அப்படின்னு ஒருத்தங்க ஓடி வந்துடனே ஓடி வராங்க ஹேரி அப்படியே தலை சுத்தி அடியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அவனுக்குரிய மழக்கு மயக்கும்போது போட்டு விழும்போது கடைசி என்ன எங்க வாழ்ந்த மாவுட் எப்ப இங்கிருந்து எஞ்சு வருவான் இங்க எங்க சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு பயத்துல இருந்தான் மயக்கத்துல இருந்து திரும்ப எந்திரிக்கும்போது ஏதோ ஒரு ரூம்ல சோஃபால படுத்துருக்கிறான் சுத்தி சுத்தி பார்க்கும்போதுதான் ஏதோ இந்த வீட்டு பக்கத்துல இருக்க தோட்டத்துல இருந்தான் அவன் கீழ் விழுந்திருக்கான்னு தெரிஞ்சது உடனே கதை திறந்து ஒருத்தங்க வராங்க ஹாரி முடிச்சுட்டியா நான் தான்ப்பா ஒண்ண பாதுகாத்து கூட்டு வராங்களே ஆர்டர்ஸ் அவங்கள ஒருத்தவங்களான அந்த அவங்களோட அப்பா எனக்கு என்னாச்சு ஒண்ணுல கீழே உள்ள அதிர்ச்சியில கொஞ்சம் பயக்கப்பட்டு வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அதுக்கு பார் கைகாலாம் மருந்து போட்டு கட்டிருக்கேன் எல்லாம் சரியாயிடும் அவர் சரியாயிட்டாரு அவர் சரியாயிட்டாரு பயப்படாத நல்லாதான் இருக்காரு அப்படின்னு ஹேரியோட குரல் கேட்டனே அப்படி ஹேக்ரிட் பக்கத்து ரூம்ல நினைச்சு வராருட் பாத்து பார்த்து பொறுமையாங்க ஹேகிரிட்டோட நொள்ளி நொண்டி நொண்டி தல்லாடி தல்லாடி எஞ்சி வராரு உள்ள வந்து ஞாய கட்டிப்பிக்க நல்ல வேலை நீ உயிர் பிரச்சிட்டால நீ உயிர் பிரச்சிட்டால அதுவே எனக்கு சந்தோஷம் நம்ம ஒரு சித்தம்னு நினைச்சேன் ஆமா ஆமா இந்த இடத்துக்குள்ள யாராலே நுழைய முடியாது இது ஆர்எஸ் அண்டு ஆர்டர் ஆஃப்ஸோட மாய சக்தியால பாதுகாக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கிற மேல சைட்ல இந்த வீட்டை சுத்தி கிட்டுத்தர நூறு யார்டு தீய சக்திகளால யாராலையும் உள்ள நுழைய முடியாது ஓ அதனால்தான் வாழ்டமோட்டு நடுல் திடீர்னு நுழைய நுழைய முடியாமல் போச்சோ திடீர்னு அவன் அவன் மறைஞ்சு போனதுக்கு காரணம் அந்த என்னோட பைக் அப்படியே அந்த ப்ரொட்டக்டிவ் ஜோனுக்குள்ள நுழைஞ்சனால்தான் அவன் காணாமல் போயிட்டானோ ஹாரி யோசிக்கிறான் அப்ப இங்கிருந்து நூறு யார்டு மேலே வாழ்ட முடியாது பார்த்துட்டே இருக்கிறான் பக்கத்துல தான் இருக்கிறான் எப்படி நுழையணும்னு பார்த்துட்டே இருப்பானோ அப்படி ஹேரி யோசிச்சுட்டே இருக்கிறான் ஹாரி டைம் ஆச்சு நீ நம்ம ராணோட வீட்டுக்கு போனோம் அவனோட புறவுக்கு போனோம் இங்க இருந்து எப்படி இந்த பாதுகாப்பு அறைக்குள்ள ஈஸியா போடலாம் நாங்க போக்கிய வச்சிருக்கோம் இது எந்த மினிஸ்டி இருக்கு யாராலையும் கண்காணிக்க முடியாது இங்க நம்ம பாதுகாப்புக்குள்ள இருக்கிற போக்கி பர்ஃபெக்டா வேலை செய்ய யாருக்கண்ணே போடாம ஓ சரி சரி சரி உம் ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்கு சீக்கிரம் போ நம்மளோட டைம் ரொம்ப ஷெடியூல் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பொண்ணு சேஃபா இருக்குல்ல தெரியல அம்மா நாங்க திடீர்னு வானத்துல எரிஞ்சு அந்த வீட்டு தப்பிச்சு எரிஞ்சு வந்தோன்னே திடீர்னு பல டெட்டிஸ்க்கு சூழ்ந்துட்டாங்க யாரு இந்த பிளான் எப்படி கொடுத்ததுன்னு தெரியல சரி கொஞ்சம் பயமாதான் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பல டைட் ஸ்பாட்ஸ் பண்ணவதான் பல ஆபத்துகளை சந்திச்சாவதா தப்பிச்சு வந்துருவான்னு பாப்போம் நம்புவோம் அப்படின்னு கம்மா சொல்றாங்க கவலை நம்மளால திரும்பவும் அவங்களா செத்து போயிட்டாங்களோ யாருமே என்னன்னாங்கன்னு தெரியலே பக்கத்தில் நிறைய போட் கேஸ் இருக்கு என்ன இவ்வளவு போ போட் கேஸ் வச்சிருக்கீங்க ஆமா ஆமா ஹரி முதல்ல நீ வர்றதா பிளான் இல்லை இந்த ஷெடியூல் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ராண்தான் வரணும் அவனை காணும் அடுத்து ஹெர்மியானி வரணும் அவங்களாம் காணும் நீ மூணாவது தான் வரணும் நீ தான் ஃபஸ்ட்டா வந்திருக்க அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு தெரியே வருவாங்க வருவாங்க நம்ம நிச்சயமா வருவாங்க ஹரி ஏதோ நம்பிக்கை சொல்றான் அவனுக்கே ஒரு பக்கம் பயமா இருக்கு சீர்க்கம் போர்க்கியத்தோடு ஒன் டூ த்ரீ அப்படின்னு போர்க்கிய தொட்டுன்னு ஹாரி எங்கேயோ முன்பக்கமா இழுக்கப்பட்டது போல அவனும் ஆகறிட்டும் முன்னாடி முன்னோக்கி பிறந்து போறாங்க ராணோட வீட்டுக்குள்ள போய் பாஞ்சி போய் விழுறான் ஹாரி ஹாரி ஹரி நீ வந்துட்டியா நீதான் ஒரு அப்படின்னு ஜிந்தியம் ராணோட அம்மா ஓடி வராங்க பசங்களாம் முதல வரணும் ஆனா உங்க எல்லாம் காணுமே ஐயோ என்னன்னாங்க தெரியலையே சரி நீ ஏதோ வந்து சரி உக்கார் உக்கார் ரொம்ப டயர்டா இருக்க கொஞ்சம் பிராண்டி கிடைக்குமா ஆமா ரொம்ப டயர்டா இருக்கு இதோ கொண்டு வர கொண்டு வர அப்படின்னு ஓடி போறாங்க என்னாச்சு என்ன பிளான் இது ஆமா ஆமா முதல்ல ராணு அவனோட ப்ரொட்டக்டர் தான் வரணும் அதுக்கப்புறம் ஹெர்மியானி லூப்பின் வரணும் எங்க இதோ பாரு யாரோ பறந்து வந்து ரெண்டு பேர் விள்றாங்க ஒரு வார்த்தையும் பேசலூபா எடுத்துட்டு போறாரு கிச்சனுக்குள்ள வேற ஒரு பக்கத்தில் ரகசியமா கூட்டிட்டு போய் உண்மையா இருந்தா சொல்லு முத முல என்ன பள்ளியில பார்க்கும்போது என்னோட அறைக்கு வரும்போது எந்த விலங்க பார்த்தோ நீதான் உண்மையான ஹாரி யாரோ நம்ம குரூப்ல தான் போட்டு கொடுத்திருக்காங்க இல்லைன்னு நம்மளோட திட்டம் எப்படி அவனுக்கு தெள்ள தெளிவா தெரியும் யாரும் போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியே நீ கூட பாலிஜியூஸ் போஷன் குடிச்சு வேற யாரோ வேஷம் போட்டு ஹாரி வேஷம் போட்டு வந்திருக்காங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன் ஆனால்தான் உன்னை சோதிக்க வேண்டியதா போச்சு இல்ல ப்ரொஃபசர் அவனுக்கு திட்டம் எக்ஸாக்டா தெரிஞ்சதா தெரியல நம்ம ஏழு ஹாரி பாட்டு வேஷம் போட்டு வருவோம்னு தெரிய தெரிஞ்சதா தெரியல அவன் எடுத்தோன்னே என்ன சந்தேகப்படல கடைசியா தான் கண்டுபிடிச்சான் கடைசியா கண்டுபிடிச்சா எப்படி அது வந்து மன கலக்கம் அடைஞ்சிட்டேன் அவனை அடிச்சு கீழே தள்ளிவிட முயற்சி பண்ணாம அவன் கையில இருக்கிற மந்திரக்கொள்ள பிடுங்கிற முயற்சியில் ஈடுபட்டேன் இவ்வளவு ஆபத்தான் சொல்லியும் மந்திரக்கொள்ள பிடுங்கிற முயற்சி நான் தான் செய்வேன் திட்ட எப்படியோ சந்தேகப்பட்டாங்க அறையிட்ட எப்படி செஞ்ச இல்ல ப்ரொஃபசர் எனக்கு அந்த மாதிரி மனசு வரமாட்டேங்குது ஸ்டான் சென்ஃபிக்கு டெத்தியிட்டர் கிடையாது அவன் வசப்படுத்தப்பட்டிருக்கான்னு தோணுது அப்படி இருந்தாலும் அவனை தள்ளியாது விட்டுக்கலாமே ஆஹ் கட்டி போடுற மந்திரமா செஞ்சுக்கலாமே இல்ல அவனை எப்படி தரத்திருந்தாலும் கிட்டத்தட்ட நம்ம ஆயிரக்கணக்கான அடிக்கு மேல பறந்துட்டு தான் கீழே விழுந்துதான் செத்து போயிருந்திருப்பான் என்னால மேல வாழ்ந்து மோட்ட மாதிரி எவன் செத்தாலும் பரவாயில்ல என்னால அப்படி மந்திரத்தை ஏக முடியாது பைத்திக்கரா பைத்திக்கரா உனால எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனைல மாட்டை பார்த்தோம்ன்னு தெரியுமா நம்ம திட்டமே தோல்வி அறிஞ்சிருக்கோம் இல்ல எனக்கு மனசு வரலையே அல்லதான் மந்திரக்கோளை பிடுங்கிற முயற்சியில் ஈடுபட்டேன் ஆனா அந்த அந்த அந்த மந்திரக்கோளை பிடுங்கிற அந்த சக்தி எரி மந்திரம் வாழ்ந்த மட்டுக்கு எதிரண்டு முன்னாடி வேலை செஞ்சதே ப்ரொஃபசர் அவன் புது உடல் பெற்று வரும்போது அந்த மந்திரத்தை தான் ஏவனே ஆஹ் அப்ப எல்லா டெத்தியிட்டும் பார்த்தாங்கல்ல அப்ப அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை சக்திஹரி மந்திரத்தை தான் யூஸ் பண்ணியிருக்க சத்தம் உன்னோட டேர் மார்க்கா எல்லாரும் நம்புறாங்க அதனால அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணும்போது சூழ்நிலையும் அதான் யூஸ் பண்ணுவேன் எல்லாரும் நம்பி அதான் ஹேரி பாட கண்டுபிடிச்சாங்க அடையாளத்தை உருவாக்கிற எல்லா மந்திரத்தையும் யூஸ் பண்ணுறாரு முயற்சி பண்றாங்க கூப்பிட்டுறாரு லூப்பின் அங்க பேச ஆரம்பிக்குள்ள இன்னொருத்தங்க பறந்து வந்து அப்படின்னு பார்த்தா நம்ம கிங்ஸ்லி ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாரு கிங்ஸ்லி வந்து இறங்கணும்னே லூப்பினை பிடிச்சு மந்த அவனோட மந்திரக்கோள் எடுத்து லூப்பின் நெஞ்சில காட்டி கடைசியா நம்ம நம்பிட்டு ஆர்டர் ஆஃப் என்ன சொன்னாரு ஹரி நம்மளோட கடைசி நம்பிக்கை அவனை நம்புங்க அப்படின்னு லூப்பின் சொல்றாரு உடனே ரெண்டோர் மந்திரக்கொள் இறக்குறாங்க அப்பா அப்பா கிங்ஸ்லி நான் ஹரி இறக்கே டெஸ்ட் பண்ணிட்டேன்பா விடு விடு அப்படின்றாரு கூட வந்திருக்கிற ஃப்ரெட் நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியல ஜார்ஜ் ரெண்டர் ஐடென்டிக்கெல்லாம் இருக்காங்களே என்னாச்சு ஜார்ஜ் உனக்கு என்னப்பாச்சு என்னாச்சு என்னாச்சுப்பா இன்ன எல்லாரும் வந்து அவனை தூக்கிட்டு போறாங்க பார்த்தா படுக்க வச்சதுக்கு அப்புறம் தெரியுது ஜார்ஜோட ஒரு காதை காணும் அந்த பக்கத்துல ஒரு பெரிய ஓட்ட இருக்கு இந்த பைத்தியக்கார சவரஸ் இந்த கூட்டத்துல இருந்தான் அவன்தான் அந்த ஜார்ஜோட காதை எடுக்கிற இந்த செக்டம் சென்ற மந்திரத்தை உபயோகப்படுத்திட்டான் திரும்ப அவனுக்கு அவனை எதிர்த்து திரும்ப வந்து சொல்லான்னு முயற்சி பண்ணேன் அதுக்குள்ள சார்ஜுக்கு பயங்கரமான ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது பாதுகாப்பா கொண்டு வர்றதுலதான் நான் முதக்குரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அழுதுட்டு ராணோட அம்மா அவனுக்கு மறந்து போட்டுட்டு இருக்கிறாங்க லூபின் இதை சரி பண்ண முடியுமா இல்ல இது ரொம்ப பாவ மிக மோசமான சாபத்தால உருவாக்க உருவப்பட்ட காதுகள் இத திரும்ப மாட்ட முடியாது ஆனா உயிர் போகாம காப்பாத்திக்கலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் முடியல அப்படின்னு கத்திட்டே இருக்கிறான் இன்னொரு ரெண்டு பேர் வந்து டம்முன்னு பறந்து வந்து விடுறாங்க பார்த்தா டாங் வராங்க ஏம்பா இவ்வளவு டைம் ஆச்சு அப்படின்னு கிங்ஸ்லி கேக்குறாரு எல்லாம் இந்த பெல்ல ட்ரிக் தான் என்ன கொள்ள எவ்வளவு முயற்சி பண்ணா சூப்பரா சில மந்திரங்கள்லாம் அவன் கையில மந்திர குள்ளச்சு பிரயோகிச்சு சூப்பரா கீழே தள்ளி விட்டானே தாங்க சொல்றா ஒண்ணும் கொள்ள முயற்சி பண்ணல ஆமா ஆமா ஆமா ஹேரியை கொள்றதோட என்ன கொள்றது அவளுக்கு முத திட்டம் பயங்கரமா முயற்சி பண்ணா அவளை நானும் இப்படியா கொண்டிருக்கணும் ஆனா முடியல அதுக்குள்ள இவனை பாதுகாப்பா கூட்டிட்டு வர என்னோட மெய் நேம் ஆச்சு கூட்டிட்டு வட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னும் வர வேண்டியது பில் பிளர் வரணும் மூடி வரணும் ஃப்ரெட் கூட வரணுமே அவங்க பேசிட்டே இருக்கும்போதே ஃப்ரெட் தன்னோட பாதுகாவலோட பறந்து வரா ராணோட அப்பா ஃப்ரெட்டை கூட்டுவாரு வந்து உடனே யோ யோ கிங்ஸ்லி மோலை என்ன செக் பண்ற என் பையனை பார்க்கணும் எங்கேயா ஜார்ஜ் அப்படின்னு அப்பா பிறந்து ஓடி வராரு பாஞ்சி ஜார்ஜ் என்னாச்சு என்னாச்சு உனக்கு எதாவது ஆனந்த பாத்தனே எங்கவும் காது என்னாச்சு தெரியலையே செவரஸ் படுவாவே எப்படி பண்ணிட்டானே ஐயோயோ எல்லாரும் அழுறாங்க அழுதுட்டு இருக்கும்போதே பில்லு வந்துட்டாரு நீ ஏதோ உயிரோட வந்துட்டியே அப்படின்னு பில்லும் வந்து இறங்கு நேரத்துல எல்லாரும் ஓடி வராங்க பில் அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி போ பிடிக்க வர்றத அப்படியே கையை வீசி அப்படியே தடுக்கிறாரு செய்கியால எல்லாரும் கேளுங்க நம்ம ப்ரொஃபசர் மேடை மூடி இறந்துட்டார் வாழ்ட மூட்டார் கொல்லப்பட்டுட்டார் எல்லா அப்படியே ஷாக் ஆயி நிற்கிறாங்க நம்ம கூட்டிட்டு இருந்த மண்ணுங்கஸ் படுபாவை நடுல துரோகம் பண்ணிட்டான் எல்லாரும் பில் புதுசா சொல்ல கேட்ட அப்படியே எதுவுமே பேச முடியாம அப்படியே செயலிட்டு நிற்கிறாங்க அங்க இந்த நமக்கு இந்த ஐடியா சொன்னதே மண்ணுங்கஸ் தான் ஏழு பாட்டா உருவானுன்னு இந்த ஐடியா சொன்னதே சஜஸ்ட் பண்ணதே மண்ணுங்கஸ் விளைச்சிருதான் அதுக்காக தான் ஆனாவ கூட வர ஒன் ஆஃப் த ஹேரி பாட்டா வர்றதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை மேடை மூடி தான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாரு முதல்ல மேடை மூட்டி எது எதிர்பார்த்த மாதிரியே வால்டமோட் ஹேரியை சுற்றி பாதுகாத்து வர பாதுகாவலர்களே மிக சக்தி வாய்ந்தவர்களை நோக்கி முதல்ல வால்டமோட் தன்னோட திரட்டி ட்ரெஸ்ஸோட போனான் முதல்ல மேடை மூடியை டார்கெட் பண்ணான் அதை பார்த்த மண்டுங்க ஸ்பிளச்சர் பயந்து வானத்திலேயே நடு வானத்திலேயே ஆப்பாரேஷன் மந்திரத்தை யூஸ் பண்ணி மறைஞ்சு போயிட்டான் மேடை மூடி மண்டுங்க ஸ்பிளச்சரை கட்டுப்படுத்துற முயற்சியில அவனை முயற்சி பண்ணாரு அந்த கேப்ல வாழ்டமோட் அவரோட நெஞ்சை நோக்கி சாவர மந்திரத்தை சாவடிக்கார் மந்திரத்தை பிரயோகிச்சுட்டார் மேடை வானத்துல இருந்து கீழே அப்படியே செத்து கீழே விழுந்தார் அதை பார்த்தோம் யாரு போட்டு கொடுத்தே நம்ம திட்ட நமக்குள்ளதானே தெரியும் யார் இப்படி செஞ்சது யார் இப்படி செஞ்சது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க யாருக்குமே செவரஸ் நெப்ஸ் எப்படியோ போட்டு கொடுத்தது இந்த திட்டத்தை எப்படியோ அனுமானிச்சு போட்டு கொடுத்தது யாருக்குமே தெரியல எல்லாரும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷாக்ல நினைக்கிறாங்க யார் யார சந்தேகப்படுறனே தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு மௌனம் நிலவுது ஹேரி இது நீடிக்க கூடாதுன்னு முடிய பண்ணா நான் உங்க எல்லாரையும் நம்புறேன் யாரும் யாரையும் போட்டு கொடுக்கல அப்படியே யாராவது இந்த உண்மையை சொல்லியிருந்தாலும் அது என் மேல இருக்க கோபத்தாலே வெறுப்பாலே இருக்காது அதுக்குதான் ஜெரியும் ரீசன் இருக்கணும் ஆனால் நான் எல்லாரையும் நம்புறேன் ஆனால் எல்லாரும் எல்லாரையும் நம்பி ஆகணும் இதான் இதுக்கு ஒரே வழியை தான் ஹாரி சொல்றான் ம் எல்லாரும் பிராண்டி குடிப்போம் என்ன எல்லாருக்கும் அந்த பிராண்டி எடுத்து பேடை மூடி சொல்லி மந்திரக்குளை எல்லாரும் உயர்த்தி சொல்லி அந்த பிராண்டி எல்லாம் குடிக்கிறாங்க சொல்றா நான் கிளம்புறேன்ப்பா மேடை முடியோட பாடியாவது எடுத்துட்டு வந்து அவர் கிருதி சடங்கா செய்யணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு மேடை முடி கிளம்புறான் கிங்ஸ்லையும் கிளம்புறாரு ஆ பிரதமர் என்னை மிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாரு எனக்கு வேலை இருக்கு நான் போய் அவருக்கு பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு கிங்ஸ்லையும் கிளம்புறாரு ஆத்திர வயசுலையும் கிளம்புறாரு ஆமா ஃபஸ்ட் கிங்ஸ்லி கிளம்பதை கேட்குறாரு என்ன கொண்டேன்னு கழிச்சு வாழ்கிட்ட மட்டும் என்ன பின்தொடர்ந்துட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு மேடை முடியை போட்டு என்ன பின்தொடர்ந்து இருக்கிறான் ஆனா நடுல் திடீர்னு என்ன பின்தொடராம வேறங்கே போயிட்டானே என் கூட சண்டை போட்டு இருந்தா வந்து திடீர்னு பாதிலே ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன பின்தொடர்ந்து வந்திருப்பான் நான் தான் உண்மையான பாட்டம் கண்டுபிடிச்சானே கண்டுபிடிச்சு தொடர்ந்தானே அப்படின்னு சொல்றான் அது இப்படி இந்த பைத்தியக்காரன் அவளோட ட்ரேட் மார்க் மந்திரத்தை யூஸ் பண்ணான் அதனால்தான் அப்படின்னு ரூபின்னு சொல்றாரு சரி கிங்ஸ்லயும் ஹாரி இனி மாதிரி செய்யாத இதுதான் தப்பு உனக்குன்னு ஒரு மந்திரத்துல இந்த மாதிரிலாம் உனக்குன்னு ஒரு அடையாள மந்திரத்துல வச்சுக்காத எப்ப எந்த மந்திரத்துல பிரயோகிக்கணும் அப்படின்னு கிங்ஸ்லயும் அறிவுரை சொல்லிட்டு போய் மறைஞ்சு போயிட்டாரு நானும் இந்த இடத்த பொட்டு போலான் இருக்கேன் என்ன பைத்தியகார்த்தமா பேசுற நீ எல்லாரும் திட்டாம இல்ல என்னால பல பேர் உயிருக்கு ஆபத்து வருது எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க திட்டம் போட்டு உன்ன பாதுகாப்பா கூட்டு வந்துருக்கிறோம் நீ போறேன்ற அப்புறம் இந்த திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிருவேன் எல்லா இந்த திட்டத்தோட முதைய நோக்கு உன்ன பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் உனக்காக தான் நாங்க எல்லாரும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம் அதுக்காகதான் இருக்கேன் என்ன பாதுகாத்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு இருக்கீங்க அதனால நீங்க வாழ்ந்த மட்டோட தீரா பழிய சம்பாதிச்சிருக்கீங்க இந்த பாதுகாப்பாரன் எவ்வளவு நேரம் இருக்கும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்னு எனக்கு அதெல்லாம் இருக்க இல்ல நீ போகூடாது அப்படின்னு ஹேரி எல்லாரும் பிடிச்சு கட்டாயப்படுத்தி உட்காரிக்கிறாங்க ஹேரியோட தடும்பு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது பல்ல கடிச்சு அடக்கிட்டு அதை காட்டாம இருக்கிறான் இந்த உண்மையார தெரிஞ்சா திரும்பவும் அதுக்கு வந்து இல்ல இல்ல கொஞ்சம் புழுக்கமா இருக்கு நான் கொஞ்சம் வெளில எழுந்துட்டேன் என்ன எங்கயும் மறைஞ்சு போமாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வெளில போறான் ஐயோ வழி தக உள்ளே அப்படின்னு கார்டன்ல போய் அங்க இருக்கும் அப்படியே கம்பியில அப்படியே தலையா விடியே வைக்கிறான் கம்பி கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு இதுல வச்சா கொஞ்சம் இதமா இருக்கும்னு கம்பியில வைக்கிறான் வண்டிய ரெண்டா புளக்கிற மாதிரி பயங்கர வழி அப்படியே திடீர்னு குனிஞ்சு பாக்குறான் வாடமோட் கிட்டே போய் சொல்றியா அவன் கண்ணு கீழ ஒரு வயசானவர் தள்ளாடி தல்லாடி துடி துடிச்சு அப்படி கீழே விழுந்து கிடக்காரு உண்மையை தான் சொன்னேன் எனக்கு எனக்கு என்ன நடந்துன்னு தெரியல என்னோட சொந்த மந்திரக்கோளுக்கு பண்ணலாம் வேறோட மந்திரக்கோளை யூஸ் பண்ணி பட்ட கொண்டர்லான்னு சொன்னேன் அதை பார் லூசியோட மந்திரக்கோள் உடஞ்சிருச்சு இது எப்படி நடக்கும் நீ ஏதோ மறைச்சிருக்க ஹரிய காப்பாத்துறதுக்காக வாழ் ஓட கேட்ட போய் சொல்ல ஆலிபண்டர் அவ்வளவு பாசம் இல்ல இல்ல இல்ல எனக்கே தெரியல எனக்கே என்ன தெரியல என்ன தெரியல என்னாச்சு தட்டி ஹர்மியானிய ராணு ஓடி வந்து எடுப்புறாங்க அர்மையான கிட்ட மறைக்கவே முடியல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு ஆணுக்கும் தெரியும் வாழ்டமோட்டோட மூளைக்குள்ள போகும்போது வாழ்டமோட்டை என்ன செய்யறான்னு ஹரி கண்காணிக்கும் போது இந்த மாதிரி முகம் விகாரமா மாறும்னு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் ஆமா அப்படின்னு ஹாரி நடந்தெல்லாம் சொல்றான் என் மந்திரக்கோள் வாழ்ட மோட்டை எதிர்க்கும்போது ஏதோ வித்தியாசமா வேலை செஞ்சதுன்னு நான் சொன்னேனே நானால்தான் வாழ்ட மோட்டைன்னு தப்பிச்சுந்தேன் என் மந்திரக்குள்ள ஏதோ வித்தியாசமா வேலை செஞ்சு வாழ்ட தாக்கி லூசியஸோட அவன் வச்சிருந்த லூசியஸோட மந்திரக்குளை உடைச்சிருச்சு அது எதனாலன்னு வாழ்ட புரியல அதான் வாலிவன்றரை பிடிச்சு கடத்தி வச்சு சின்னவண்ணமா படுத்தி அவனை தார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் எப்படி எதனால நடந்து உண்மையை அறிய பண்ணிட்டு இருக்கான் ஹாரி நான் எத்தனை திரும்ப திரும்ப சொல்றேன் நீதான் ஏதோ மந்திரக்கோள் வச்சு நீதா தான் மந்திரம் ஏதாவது மேஜிக் உபயோகப்படுத்திருப்ப ரொம்ப ஆபத்தான் சூழ்நிலையே இல்ல ஓ மூளைக்குள்ள ஆழமா இருக்கிற ஏதோ ஒரு மந்திர உப்தி வேற செஞ்சிருக்கோம் இல்ல இல்ல அது அப்படி வாய்ப்பே இல்ல என் மனசுக்கு நல்லா தெரியும் நான் எதுவுமே செய்யல என்ன மந்திரக்கோள் தான் தானாவே ஏதோ செயல்பட்டது அது எப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல இல்ல ஏதாவது பேசாத அதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம எல்லாட்டையும் ஒப்புன்னு கேட்டிருக்கோம் யாரு எல்லாரதே தான் சொல்லியிருக்காங்க உன்னாலதான் ஏதாவது நடந்திருக்கும் மந்திரக்கோள் தானா எங்கேமே வேலை செஞ்சதுல நீ மூலம் வா அப்படின்னு ஹாரியை தர தரத்துன்னு கட்டாயப்பத்தி எடுத்துட்டு போறாங்க இல்ல இல்ல டம்பிள் உயிரோட இருந்தா இதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு என் மந்திரக்கோள் தான் வேலை செஞ்சது அது வாழ்ட தெரியும் ஆனா இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஹாரி மூளை பைத்திய வேலையெல்லாம் செய்யாத டம்பிள் எத்தனை சொன்னார் உன் மைண்டை பூட்டிவை பூட்டி வேணும்னு உன் மூளையே தொடர்ந்து திறந்து வைக்கிற வாழ்டமோட்டு என்ன செய்யற எங்க இருக்குன்றத ஈஸியா என்னால கண்டுபிடிச்சிருவான் இல்ல அருமையானி நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் ஆனா முடியல தழும்பு எரிஞ்சாலே என்ன என்னோட கட்டுப்பாட்டை நானே இழந்துடுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு பின்னாடி வரா ஆனா ஹாரிக்கு இந்த விஷயம் மட்டும் புரியவே இல்ல டம்பிளர் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியிருப்பாரு ஆனா டம்பிளர் மூடி என்னோட அப்பா அம்மா சீரியஸ் எல்லாரும் பதில் சொல்ல முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க இதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஆகணும் ஏன் வாழ்டமோட் வாழ்டமோட் எதிர்கும்போது என் மந்திரக்கோலியும் தானா வேலை செஞ்சது அதே வாழ்டமோட ஆலிவன் கேட்கிறான் ஆலிவன் பதில் சொல்லணும்னு தெரியலன்னா யாருக்கு அதுக்கு ஆனா பதில் யார்ட்டு கிடைக்கும் தொடரும்